வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி எண்பதாவது செய்தி சேவை ஜனவரி 27, ஏழு இரண்டாயிரத்தி தைத்திங்கள் பதினான்காம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழகச் செய்திகள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் நூத்தி எட்டு பேரை விடுவிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடிதம் எழுதியுள்ளாா் ராமேஸ்வரம் அருகே பேக்கரும்பில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் தேசிய நினைவகத்தை முழுமையாக பார்வையாளர்கள் பார்வையிட குடியரசு தினத்திலிருந்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குடியரசு தினத்தை முன்னிட்டு கிண்டி ராஜ்பவனில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் அளித்த தேநீர் விருந்தில் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நாட்டுப்புற கலை மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு உதவுவதே தமது எதிர்கால திட்டம் என பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள திருமதி விஜயலட்சுமி நவதி கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளி மாணவர்கள் இரண்டாயிரம் பேருக்கு நீட் பயிற்சி அளிக்கப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே போலீஸ் என கூறி நுழைந்து முப்பது சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காட்டு மருந்தலை கவனமுடன் இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியான வாகாவில் குடியரசு தினத்துக்காக இனிப்புகள் பரிமாறிக்கொள்ளும் நிகழ்ச்சி நேற்று ரத்து செய்யப்பட்டது அசாமில் நேற்று இரண்டு இடங்களில் குண்டுவெடிப்பு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது ஐ எஸ் பயங்கரவாத இயக்கத்தின் மனித வெடிகுண்டு என சந்தேகிக்கப்பட்ட பெண் ஒருவர் காஷ்மீரில் நேற்று கைது செய்யப்பட்டார் குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆறு தீயணைப்பு வண்டிகள் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டன பிப்ரவரி ஒன்றாம் தேதியன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட நிலையில் அவை முன்னவர்களுடன் மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜார் சுமித் மகாஜன் இன்றுல் முறையில் பாஸ்போர்ட் பெற விண்ணப்பிப்பவர்கள் அரசு உயரதிகாரிகள் வழங்கும் உறுதி சான்றிதழை இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிம்பாம்பேயின் முன்னாள் ஜனாதிபதி ராபர்ட் முகாபேக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் என நாட்டின் புதிய ஜனாதிபதி அமர்சன் மனங்கா குவா தெரிவித்துள்ளார் பிப்ரவரி எட்டாம் தேதி வடகொரிய ராணுவம் நிறுவப்பட்டதின் எழுபதாவது ஆண்டு தினம் வருகிறது இதையொட்டி பிரம்மாண்டமான ராணுவ அணிவகுப்பை நடத்த வடகொரியா திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பசிபிக் கடலில் இந்த ஆண்டு நடைபெறும் சர்வதேச கூட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்பது குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருவதாக சீனா தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள சுமார் பதினெட்டு லட்சம் வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் திட்டம் ஒன்றை டிரம்ப் நிர்வாகம் முன்மொழிந்துள்ளது காபூல் நகரில் நடத்தப்பட்ட ஹோட்டல் தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை நாற்பது என அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தெரிவிக்கின்றன கிளோனிங் முறையில் குரங்குகளை உருவாக்கி சாதனை படைத்துள்ள சீன விஞ்ஞானிகள் மனிதர்களையும் குளோனிங் மூலம் உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் வணிகச் செய்திகள் வெளிநாடுகளில் இயங்கும் நாற்பத்தி வங்கி கிளைகளை மூட மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக நிதி சேவைத்துறை செயலாளர் ராஜீவ் குமார் தெரிவித்துள்ளார் இந்திய ஸ்மார்ட்போன் சந்தையில் சாம்சங் நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி ஜியோமி முதலிடத்தை பிடித்துள்ளது தென்னிந்தியாவில் உள்ள ஐம்பத்தி ஐந்து பிக் பஜார் கடைகளிலும் நான்காம் தேதி முதல் வரும் எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு மெகா சிறப்பு சலுகையில் விற்பனை நடைபெற்று வருகிறது பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சிகள் தங்கத்துக்கான மாற்று அல்ல என உலக தங்க கவுன்சில் தன்னுடைய அறிக்கையில் கூறியிருக்கிறது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வங்காளதேச அணியை வீழ்த்தி இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது அரையிறுதியில் பாகிஸ்தானுடன் இந்திய அணி விளையாட உள்ளது நியூசிலாந்து அணியை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அணியும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டிகளில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரோஜர் ஃபெடரர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஜோடி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்தோனேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகளில் சக வீராங்கனை பி சிந்துவை வீழ்த்தி சாய்னா நேவால் அரையிறுதிக்கு தகுதி பெற்றார் திரைச்செய்திகள் உத்தரகாண்ட் வெள்ளப்பெருக்கை மையமாக வைத்து பாலிவுட்டில் அபிஷேக் கபூர் கேதார்நாத் என்ற படத்தை இயக்குகிறார் இந்த படத்தில் சுசாந்த் சிங் ராஜ்புட் ஹீரோவாக நடிக்க அவருக்கு ஜோடியாக சையீப் அலிகானின் மகள் சாரா அலிகான் முதல் முறையாக பாலிவுட்டில் ஹீரோயினாக அறிமுகமாகிறார் குற்றம் இருபத்தி மூன்று படத்திற்கு பிறகு நயன்தாரா நடிக்க உள்ள சைகோ திரில்லர் படம் ஒன்றை இயக்கப்போவதாக இயக்குநர் அறிவழகன் அறிவித்துள்ளார் நாடோடிகள் இரண்டு படத்திற்கான பூஜை போடப்பட்டது இதில் பல திரை நட்சத்திரங்கள் கலந்து கொண்டனர் விஜய் சேதுபதி நடிக்கும் மா மனிதன் படத்துக்கு இளையராஜா யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா என மூவரும் சேர்ந்து இசையமைக்க உள்ளதாக யுவன் சங்கர் ராஜா தகவல் வெளியிட்டுள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை திறமைக்கு ஒரு சவால் அஞ்சல் துறை செய்திகள் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்